அப்பதாரிகை அவதாரிகளாளுடைய விஷயம் என்னன்னு கேட்டாக்கர பிராபாகரமாக கண்டனம் பண்றதுக்கா பிராபாகரன் என்ன சொல்றான் ஒரு வாக்கியத்திலேந்து நீங்க அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த வாக்கிய வாக்கியம் இதை செய் இதை செய்யாதேன்னு ரெண்ட சொல்றதாக இருக்கணும் ரெண்டுல ஒண்ணு சொல்றதாக இருக்கணும் அப்பதான் அந்த வாக்கியத்துல இருந்து உங்களுக்கு அர்த்தமே புரியும் சாப்தோசமே வரும் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஆவியில இருந்து இப்படிதான் பழக்கம் ஆயிருக்குங்க ஆரம்பத்திலேருந்து நமக்கு பழக்கம் ஆயிருக்கிறதே அப்படிதானுங்க ஒரு எது எப்படி குழந்த குழந்தைக்கு பாஷையை பற்றி ஒழுங்கில் எந்த சப்தத்துக்கும் அர்த்தம் தெரியாது ஆனால் வளர வளர கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள்ல அது வந்து கட்டு நடுறது ஓ இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சவா இருக்காட தெரியவா பண்ற விவகாரத்தை வச்சு கண்டுபிடிக்க பண்ற விவகாரத்தை வச்சு அந்த விவகாரம் எப்படி இருக்கணும் சும்மா அவ்வளோ கதையை பேசின்ற குழந்தைக்கு நேரம் ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சுக்கிறது ஒண்ணு இருக்காது ஒரு பெரியவர் ஒரு இவனை பார்த்து நீண்டாங்க அவங்க எடுத்துட்டு வர பாக்கிறது குழந்தை காமானையன்னு சொன்னது காதலி அவன் இழந்து பிரத்யமா தெரியுது மாட்டை கொண்டு வந்தது பிரத்யக்ஷமா தெரியுது ரெண்டு மூணு தடவை பார்த்தாச்சுன்னா காமானையன்னு சொன்னா இந்த பையன் இந்த வாடி வேலை செய்யறான் காமானையனை மாட்டை கொண்டு வரான் அப்படிங்கறத இது கண்டுபிடிச்சிருக்கு ஓஹோ இப்படி சொன்னா அப்படியே மொத்தமா அதுக்கப்புறம் ஒவ்வொரு பதத்தை மாத்தி கூட ஆவாகம் உத்வாக வேற ஏதாவது ஜதமாணய இப்படி எல்லாம் வாக்கியத்தை மாத்தி மாத்தி பிரயோகம் பண்றது இவன் பண்ணக்கூடிய வேலையில என்னென்ன விதமான வித்தியாசம் வருதுங்கறத பார்த்து அப்புறம் அன்மையோ வத்திரேகங்கள் பண்ணி சரி கௌபூமி சொன்னாக்கி வாக்கியமா இருக்குன்னு இவனுக்கு பிரயோஜக வருன்னது பிரயோஜகவர்தன் சொல்லி அந்த பிரயோஜியவர்தன் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல அப்பதான் இந்த குழந்தையார அவன் சொன்னதுக்கு எல்லாருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வலி கிடைக்கும் ஒரு கதிக ரொம்ப கதவு பேசிட்டு இருக்கா அவன் பேசிட்டே இருக்க உற்பத்தி காரிகபரமான வாக்கியத்துலதான் ஏற்படுது இதை இதை விடமாட்டேங்கிறான் கருதி வழியும் அதனால வேதமாகட்டும் சாஸ்திரமாக எல்லா இடத்திலும் காரியபரமான வாக்கியமா இருந்தா சாத்து போதும் வரும் இல்லாட்டா வரவே வராது காரியாக்கியத்துலதான் முதல் வேறு நமக்கு கொன்னு ஆட்சேபணம் இல்லை முதல்ல எந்த பாஷையும் தெரியாது சமயத்தில் ஒரு பாஷையை கற்றுக்கிறதுக்கு இதுதான் முறையாக எடுக்க முடியும் இருந்தாலும் மேல போக போக அந்த காரியத்தை விட்டு பதார்கட்ட மாத்திரம் தெரிஞ்சுக்கலாமே கடைசி பிடிங்க கொடுத்து வச்சுட்டு இருக்கணும் அவசியம் எதுவுமே இல்லை அது மாத்திரமே இல்ல இதுக்கு மேல கொஞ்சம் உற்பத்தி வந்து கொடுத்தோம்னு சொன்னா சித்தபரமான வாக்கியத்துல கூட இவனுக்கு உற்பத்தி வரலாம் அப்படிங்கறத காமிக்கிறாங்க அதை விசாரப்படுத்தல அது அஷ்ராதாக்கள் எல்லாம் காமிச்சிருக்காங்க அது என்னன்னா கொஞ்சம் விஸ் பண்ண பையன் இல்ல கொஞ்சம் அதாவது போது தேவதேவதற்காக போகிறான் விஷயமும் தெரியும் அவன் கூட இவன் போகிறான் இந்த பையன் போறான் வாக்கு தெரியாத பையன் அந்த வார்த்தாக இந்த வார்த்தைய இந்த விஷயத்த தேவதர்சன் சொல்றதுக்காக போக வார்த்தார்த்தராக இந்த வார்த்தை அரசும் தெரியாது ஆனால் இத கேட்ட உடனே அவன் மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு அது முகத்துல தெரிஞ்சு விடுறது சந்தோஷம் அவன் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கேட்டுதான் இருக்கான் ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட உடனே முகத்துல ஒரு விக்காசத்தை பார்த்து என்ன ஒன்றும் தெரிவிக்கிறது சம்போகம் தான் இது அதனாலதான் முகம் காசம் ஏற்பட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால சுகபடமான வாக்கியத்திலும் விஷ்பத்து வர முடியும் அதனால காரியபலத்தான் வரணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை நான் சில பதார்த்தங்கள் அதுக்கப்புறம் இப்படியும் உற்பத்தி உண்டு அதனால நீங்க சொல்றதுக்கு ஆசியம் எதுவுமே இல்லை மத்தியில பிராக சொல்ற சகல பதினேழு விஷயங்களை எடுத்து கண்டிக்கிறார் அபிகிதான் அங்கீகாபிகாதம் அப்படிங்கிற விஷயத்தில எல்லாம் சாத்து போகும் வரணும்னா அவசியமே இது சப்தத்திலிருந்துதான் சாத்து போகும் வரணுங்கிற அவசியமே இல்லை அதாவது அபிகிதான்னு தெரியும் இது வந்து ஆச்சாரியை இஷ்டம் தானே தெரியாது விவாதத்துக்கு போறல இதுலயோ போகணும் ஒரு வாக்கியத்திலேருந்து நமக்கு சாப்பிட்டு போகும் வருதுன்னு எப்படி வருதுங்க அழைச்சு பாக்கிறான் இவர் ஒரு புதுசா ஒரு புதுசாங்கிற கொஞ்ச கொஞ்சமா தானே இந்த வாக்கியத்தை முழுசா குடிக்கணும் குடிக்கணும் அப்படி பாக்குறதுக்கு ஒவ்வொரு பதமாக சாதரவிச்ச ஒவ்வொரு பதத்தினுடைய அர்த்தம் இவன் மனசுல வந்துடும் மனசுல வந்ததுக்கு அப்புறம் இவன் அந்த அர்த்தத்தை எல்லாம் கோத்துக்கலாம் ஆணைய எல்லாம் தனித்தனியாக வந்த அர்த்தத்தை எதோட எதோ சேர்க்கலாம் பல பதார்த்தங்களை சேர்க்கோன்னா அது மொத்தமா சேர்க்கும் போது அதுக்குதான் வாக்கியார்த்தம் இந்த வாக்கியார்த்த போதன் இவன் சொன்ன பதத்தனால வருதா இல்ல பதத்தனால இவன் தெரிகின்ற ஒவ்வொரு பதார்த்தத்தினால வருதான்னு இவன் ரெண்டு பேருக்கும் சொன்ன ராவாகனை சொல்றான் பதத்தினால தான் வரணும் சாத்த போதன் பேர் இருக்கு சப்தத்தினால வருந்தா தானே சாத்த போதனே சொல்ல வருறி முடிஞ்சது போயும் ஏற்படாது ஆகாங்காபம் இருக்கணும்னு அவசியமே இல்லை நீங்களா ஒரு வாக்கியத்தை ஒருத்தம் உச்சாரணம் பண்றேன் உச்சாரணம் பண்ணும்போது ஒவ்வொரு படத்தை உச்சாரணம் பண்ணச்சு நமக்கு அர்த்தம் ஒவ்வொரு அர்த்தமா வந்துட்டே இருக்கு கடைசியில சொல்லும் போது அவன் என்ன சொன்னாங்கிற அர்த்தத்தை நம்ம சொல்லிடலாம் ஆனா என்ன பதங்களை சொல்ல முடியாது மறந்து பதங்கள்லாம் மறந்து அதே சொல்ல முடியாது நம்ம வேற பதம் போட்டுருவோம் ஆனா அவன் சொன்ன அர்த்தங்க கரெக்டா அதே மாதிரி சொல்லிடுறான் அப்ப இதுல என்ன தெரிகிறது நமக்கு முக்கியமே இல்ல சாதுபோஷம் வரதுக்கு அந்த அர்த்தோக முக்கியம் இதுல என்ன ஆடுதுன்னு கேட்டா ஒரு பதமும் இல்லாத இடத்துல கூட சாப்தபோஷம்ங்கிறது வரலாம்னு ஒரு இடம் காமிக்கிறான் ரொம்ப விபத்துக்கல பேர் மாட்டாங்க அது ஸ்லோகம் வேகமா வெளியில ஒண்ணு ஏதோ ஒழுது என்ன போச்சுங்கிறது தெரியுதா வெளுப்பா இருக்குதுங்கிறது கண்ணார தெரிஞ்சு சேத ரூபம்ங்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் இது கண்ணான தெரிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் அந்த குதிரை கணக்கரை சத்தம் கேட்குறது குதிரை கணக்கரை சத்தம் கேட்கறது அதே சமயத்துல அந்த குழம்பு வைக்கிற சத்தம் அது ஓடின்னா அந்த குழம்பு வைக்கிற சட்டம் கேட்கறது இல்லையா இது காதுரேந்திர காதால ரெண்டு விஷயம் தெரிஞ்சது அதை வச்சுட்டு ரெண்டு அனுமானம் பண்ணுவோம் கணக்கிறது அது குதிரை ஒரு சப்தம் ஆகுல அங்க ஒரு குதிரை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சுட்டாங்க இன்னும் இது தெரியல அது சுவேசமா போனது அதுதானு தெரியல குதிரை இருக்குன்றது புரிஞ்சு போச்சு அதே சமயத்துல குழம்பு அப்படி அந்த சப்தம் கேட்கறதுனால தாவனம் உடம்பு உள்ள ஒரு பாணி போறது அப்படிங்கறதும் கண்டுபிடிச்சான் அப்படின்னா என்னாச்சு இது அன்மானத்தினால உபஸ்திதமாச்சு அஸ்வக அப்படிங்கறத அந்த சப்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிருந்தான் அஸ்வத்து உபஸ்தி அந்த ஸ்வேத ரூபம் அப்படிங்கறது கண்ணால பாக்கத்துல தெரிஞ்சுட்டு இந்த மூணு பதார்த்தம் முகசமாக இருக்கும்போது சேர்த்து பார்த்தா வெள்ளையான குதிரை ஓடுறது சாப்பு குதிரை ஓடுறது அந்த குதிரை வெள்ளையாக இருக்கு அப்படி ஒவ்வொரு பதார்த்தமா சேர்க்கும் போது சேதோஷ் பாரதி சேதோஷ் வாக்கிய பிரயோகம் ஏற்பட்டது சாதுபோகத்துக்கு காரணமாக வச்சுன்னு பதத்தை வச்சுக்கப்படாத அந்த விஷயத்துல அவ்வளவு நம்ம பார்க்கணும் அந்த விஷயம் தான் இவரு விரும்பக்காரர் கொஞ்சம் விசேஷமா எழுதியிருக்காரு இப்ப கண்டிக்க வேண்டிய விஷயம் எப்படியோ இருந்துட்டு போகலாம் அதை பத்தி கவலை இல்லை இப்போ நமக்கு கண்டிக்க வேண்டிய விஷயம்னா எல்லா சப்தமும் ஏதோ ஒரு காரியத்தோடு சம்பந்தப்பட்ட அர்த்தத்தால் தான் நமக்கு போதி கொடுக்கிறது அப்படிங்குற நியமனம் இல்லை சம்பந்தம் இல்லாத பதார்த்தத்தையும் பதங்கள் போதிக்க முடியும் அப்படிங்கிற இதுக்காக வருது அபீக்க ஆம்னாயச கிரியா மசதேதட்சதான் இந்த வாக்கியத்துல எல்லா பதமும் ஒரு கிரியையை சொல்றதாக இருக்கும் ஆனா அப்படி சொன்ன சாத்துபோஜினும் வரும் ஒரு வாக்கியத்துல ஒரு கிரியாரதம் இருந்து வாக்கியம்னா வஸ்தோபவரத்துக்கு ஒரு பதமா இருந்தால் நமக்கு சாத்துபோஜம் எல்லாமே கிரியாபதம் பாக்கு படங்கள்லாம் சித்தமான வசதியை போதிக்கிறதாங்க அப்படி சொல்லும் போது எல்லா படனுமே ஈரோடு சேர்ந்த அர்த்தத்தை தான் போதிக்கிறது அப்படின்னு சொன்னால் மற்ற படங்களுக்கு அர்த்தமே இல்லைன்னு ஆயிரம் அப்படியான நிரசகமான படங்களை பிரயோகம் கண்டு எப்படி சாத்தியோஷம் வர முடியும் கியாபர வாக்கியத்துல அதான் பூதோபதேசியா அவர் சொன்னா அப்படி சொல்லல என்னோட அபிப்பிராய தப்பா புரிஞ்சுட்டு ஆட்சேபம் பண்றேன் சொன்னா ஒரு சித்த வஸ்துதான் நான் இல்லைன்னு சொல்லல ததியும் பிரியம்னு நான் சொல்லிட்டு வரலுக்கு ஒரு பிரிய அரசு சொல்ல வரல அது பூதோபதேசம் தான் ஆனா ஜுகோதி ஏதாவது ஒரு கிரியையோட அந்த ததிக்கு சம்பந்தம் கிடைக்க எந்த கிரியைக்கும் சம்பந்தம் இல்லாமல் வெறும் வஸ்துவர் ததி கடின் சொல்ற வாக்கம் அதனால பதத்துக்கு அர்த்தம் ஏதோ ஒரு அதுக்காகத்தான் போதிக்கிறது போதிக்கிறதுக்காக அது வராது அப்படின்னு சொன்னான் சொல்ற பூத வஸ்துவ போதிக்க முடியுமா முடியாது அந்த பதத்தினால அது போதித்த எதுக்காக போதிக்கிறதுக்கு பிரயோஜனமானது தெரிவிக்கிறது தெரிய இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அது பிரயோஜனம் ஆனா சித்தமான ஒரு வஸ்துவ படம் போதிக்க முடியுமா முடியாதா முடியும் வந்தது என்ன சொல்றாங்க பிரவருத்தி நிவர்த்தி விதிரேகனா ஒரு கிரியாக சித்தாக்க உள்ள பதங்கள் உபதேசம் பண்றதுன்னு சொன்னால் கூட்டஸ்கணித்தம் பூதம் ந உபதிஷதி இது போது கூட்டஸ்கித்யமான ஒரு வஸ்துவை அந்த பதங்கள் நீ தெரிவிக்க முடியாது தெரிவித்தது என்னத்துக்காக இருந்தால் இப்போ வேண்டாம் இந்த பூதவஸ்துவ தெரிவிக்கிறதா இல்லையா தெரிவிக்கிறது ஆனா கர்மகாண்டத்தில் உபதேஷமான கிரியா பவதி கர்மகாண்டத்தில் உபதேசம் பண்ணிட்டா அப்படி ஆனா அந்த பூதம் பூதமே இல்லை பூதம்னா சித்தம் சித்தமான வஸ்துவே இல்லை அதுவும் கிரியில செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் மாற முடியுமா இதுவும் என்னுடைய அபிப்பிராயத்துல நீ வந்து மாத்தி தூஷணம் பண்றவச உபதேசிக்க முடியாதுன்னு நான் சொல்லலை உபதேசிக்கிறது ஆனா அது பிரயோஜனம் ஒரு உபதேசம் சாதனமாக இருக்கிறபடியால அதை உபதேசிக்கிறதே தவிர கிரியா சம்பந்தம் இல்லாத வஸ்துவே போதிக்காது உம் பூசமான ஒரு வஸ்துவ படங்கள் போதிக்க முடியுமா முடியாதா முடியும்னு சரி அப்படின்னா என் வழிட்டு வந்தாச்சு இதனால உன் வயிற்று வந்ததாக நீ எப்படி சொல்லலாம் உங்க சூத்தமான ஒரு வதங்கள் போல அதனால அவங்களுக்கு அனவச ஒரு வஸ்துவ வேதம் போதிக்கிறதுக்கு உபதேசம் பண்றதுக்கு பலம் இருக்கணும் அது உபதேசம் பண்றதுன்னு சொன்னால் அதுக்கு கர்மாவில சம்பந்தம் இருக்கிறதுனால பலம் அந்தந்த கர்மாவை அதுக்கு பலம் சொல்லலாம் ஆனா உபனிஷத்துல சித்தமான ஆத்ம வஸ்துவ போதிக்கிறது திருவா நிஷ் பர்தி களம் இல்ல அஜிவருக்கு பிரயோஜனம் யாரு இங்கேயும் ஆத்ம வஸ்து உபதேசம் இருக்கே பூதோபதேசம் தான் ஆனா இந்த உபதேசத்துக்கு பிரயோஜனம் உண்டு என்ன பிரயோஜனம்னா படமும் பிரயோஜனம் உண்டு வித்யான விருத்திங்கிற பிரயோஜனம் இருக்கு அதுவும் <laughs> இருக்கு என்ன வருது காரணமாக இருக்கக்கூடிய மிதமான ஒரு அஜானம் நிவத்தியாக இதுதான் பிரயோஜனம் அவிசிஷ்டம் அர்த்தவத் கிரியசா உபதேசேன ஒரு கிரியுக்கு சாதனமாக உபதேசம் பண்ணினாலும் சரி அது சப்ரயோஜனமானது அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்காக ஒரு வஸ்துவ உபதேசம் பண்ணினாலும் சரி அது சப்பிரயோஜன்தான் ஆக சித்தமான வஸ்துவ உபதேசம் பண்ணினால் அது பிரயோஜனம் இல்லாமல் போகுமோங்கிற பயத்தினால வேதாந்தம் கர்மாவில கொண்டு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை கிரியாபரம் ஆம்நாயக்கிரியாபா எல்லா வேதமும் ஒரு கிரேரோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தான் சொல்றதுன்னு நீ சொல்ல முடியாது